ओम ओ गुर्ब्रह्म गुर्विष्णुर्देव महेश्वर गुरसाक्षात्म ब्रह्म तस्मै श्री गुरवे नमन मनिदप उणरदल वेदशास्त्र पिपूर्ण श्रद्ध स्वाध्याय शब्दग्रहण अर्थग्रहण இவைகளோடு கூடிய தர்ம அனுஷ்டான இதுவே பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் செய்ய வேண்டியவை பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அறவாழ்க்கையோடு கூடிய கல்வி கற்றலும் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இவற்றை மனப்பாடம் செய்தலும் அவற்றை புரிந்து நூல்களை கற்பதும் அவற்றின் கருத்துக்களை ஆராய்ச்சி செய்து புரிந்து கடமைகள் ஆகின்றன இதுவே பிரம்மச்சரிய ஆசிரம தர்மம் பிரம்மச்சரிய ஆசிரமம் எனப்படும் மாணவ பருவத்தில் தாய் தந்தை குரு உற்றார் உறவினர் அனைவரும் இம்முறையான வாழ்க்கையையே பின்பற்றினால் அது மிகுந்த நன்மையை பயக்கும் நாம் வாழ்கின்ற சூழ்நிலை வேத கால வாழ்க்கை முறையாக இருந்தால் அது மிக நல்லது நம்மை சுற்றியிருப்பவர்களும் நாமும் சாஸ்திரங்கள் சொன்னபடி வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் அனைத்தும் சாஸ்திர நெறிகளுக்கு உட்பட்டு அனைவரும் ஒருங்கிணைந்து அவற்றை கடைபிடிக்க வேண்டும் பாரத வாழ்க்கை முறைக்கு பிரம்மச்சரிய ஆசிரமமே அஸ்திவாரமாகும் ஈஸ்வர பக்தி தர்மானுஷ்டானம் அத்தியனம் இவைகளை இளமையிலேயே பெறுவதாக நம்முடைய வாழ்க்கை முறை அமைக்கப்பட்டிருக்கிறது பிரம்மச்சரிய ஆசிரமம் எளிய வாழ்க்கை இடைவிடாத அறநெறி சிந்தனை ஆண்டவன் மீது பேரன்பு பெரியோர்களிடம் பணிவுடனும் அடக்கத்துடனும் கூடிய அன்பு நம்பிக்கை உடையவர்களாக இதில் விளங்குகிறோம் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் பெரியோர்களுடைய நல்லெண்ணங்கள் நற்செயல்கள் ஆகியவற்றின் பலன் அதிருஷ்ட சக்தியினால் நமக்கும் எளிதாக கிடைக்கின்றன அவர்களுடைய தவ நமக்கும் நல்ல எண்ணங்களும் நற்செயல்களும் இயல்பாக வந்து அமைகின்றன பெரியோர்களுடைய வாழ்க்கையே மாணவர்களுக்கு சிறந்த பாடமாக அமைகிறது அமைதியான மனதையும் ஒருமுகப்பட்ட மனதையும் தூய்மையான மனதையும் பறந்து விரிந்த தன்மையுடைய மனதையும் பெரியோர்கள் தங்களது எண்ணம் சொல் செயல்களால் அடுத்த தலைமுறைக்கு அன்போடு அருளாற்றலோடு வழங்குகிறார்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கை நெறிமுறையினை நாம் இளமையிலேயே பெறுதல் மிகுந்த நலம் பயக்கும் மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களாகிய நாம் ஈஸ்வர பக்தியும் தர்ம அனுஷ்டானம் ஆகியவற்றை வாழ்நாள் முழுவதும் வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் வாழ்க்கையின் தொடக்கமே தெய்வீகம் மிளிர்ந்ததாக அமைய வேண்டும் அவ்வாறு நமக்கு கிடைக்கவில்லை ஆயினும் அவை நமக்கு கிடைத்ததாக பாவனை செய்து கொள்ளலாம் சிறந்த பாவனை உயர்ந்த தன்மையை வளர்க்கும் என்று யோகசாஸ்திரம் உபதேசிக்கிறது மாணவ பருவம் தெய்வீகம் சார்ந்த அறநெறி வாழ்க்கையை அருளுகிறது பிரம்மச்சாரி என்ற சொல்லுக்கு வேத நெறிப்படி வாழ பழகுபவன் என்று பொருள் பிரம்ம என்றால் வேதங்கள் சாரி என்றால் நடப்பவன் வேத வாழத் தொடங்குபவன் வேதங்கள் கூறும் கடவுளை மையமாக கொண்டு அதற்கேற்ற நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்கின்றவன் என்று பொருள் அதிகாலை முதல் முன்னிரவு வரை ஓயாத நூல்களை கற்றும் அதை மனப்பாடம் செய்தும் அதன் பொருளை அறிந்தும் இடையிடையே இறை வழிபாடு செய்தும் எளிய வாழ்க்கை வாழ்ந்தும் பிரம்மச்சரிய ஆசிரம தர்மமானது கடைபிடிக்கப்பட வேண்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருளுரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்பப்படுகிறது